அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு கோளில் பொறியியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை இந்த குரலில திருவள்ளுவர் இறைவனுக்கு எண்குணத்தான் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை சொல்றார் ஒவ்வொரு குரல்லையும் இறைவனுடைய இலக்கணத்தை பார்த்துருக்கிறோம் நான் திரும்பவும் அதை ரீகலெக்ட் பண்ணி இங்கே சொல்லலை எண்குணத்தான் எட்டு குணங்களை உடையவர் அல்லது எண்ணுதற்கரிய குணங்களை உடையவர் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இதுவரைக்கும் நாம் பார்த்த குணங்களே எட்டு குணங்கள் தான் உலக முதல்வன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமை இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் இல்லாதான் அறவாழி அந்தணன் அந்த எண்குணத்திற்கு சைவ ஆகமங்களில் இறைவனுக்கு சில லட்சணங்கள் சொல்கிறார்கள் அது வந்து அஷ்டகுணம் எட்டு குணங்கிறதாக இருக்கிறது அதாவது இறைவன் யாரையும் சார்ந்திருப்பதில்லை அவருடைய இருப்புக்கும் செயலுக்கும் தன்னையே தான் சார்ந்திருக்கிறார் எதையும் சார்ந்திராதவர்னு அர்த்தம் தன் ஆதல் அப்படின்னு அதுக்கு தமிழில் பேரு சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா சுதந்திரஹா அப்படின்னு சொல்லணும் தூய உடம்பினன் விசுத்த தேகஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் கடவுளுக்கு ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க நமக்கு இருக்கிற மாதிரி அழுகின்ற உடம்பு கிடையாது இறைவன் அறிவையே உடலாக கொண்டிருப்பவர் ஆகையினால் அறிவே உருவானவர் அப்படிங்கிறது ரெண்டாவது குணம் சுதந்திரமாக இருக்கிறவர் அறிவே வடிவாக இருக்கிறவர் தன்னை பற்றி அறிவை தானே உடையவர் இயற்கை உணர்வினன் அப்படிங்கிறது மூன்றாவது இலக்கணம் இறைவன் தானே அறிவுடையவர் உயிர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும் அறிவிக்க அறிபவை உயிர்கள் தன்னை பற்றிய அறிவை தானே உடையவராக இருப்பவர் இறைவன் அதனால இயற்கை உணர்வினர் அப்படின்னு அவருக்கு பேரு ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி அப்படின்னு திருத்தாண்டகத்தில் திருநாவக்கரசர் சிவபெருமானை குறித்து போற்றி இருப்பதை நாம் சிந்திச்சு பார்க்கலாம் அடுத்த குணம் முற்றும் உணர்தர் இறைவன் இயற்கை உணர்வினர் சொன்னால் இயற்கையாகவே உணர்வுடையவர் அப்படின்னும் அதாவது அறிவுடையவர் என்றும் எல்லா உடையவரா அப்படின்னு கேட்டால் நாலாவது குணம் முற்றும் உணர்தல் அவர் பரிபூர்ண ஜானி எல்லா ஞானத்தையும் உடையவர் முற்றறிவு என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் அப்புறம் ஐந்து இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவர் நாமெல்லாம் பாசங்களை உடையவர்களாக இருந்து பிறகு பாசங்களிலிருந்து விடுபடுறோம் உயிர்கள்லாம் ஆனால் இறைவன் பற்றும் பாசமும் இல்லாதவராக இருக்கிறார் அவருடைய படைப்பிலே அவருக்கு யாதொரு விதமான பற்றும் இல்லை இறைவனுக்கு இயல்பாகவே பாஷ நீக்கம் இருக்கிறது நாம் செயல்பாக செயற்கையாக பாசங்களிலிருந்து நீக்கம் அடைகிறோம் இறைவனுடைய அருளால் ஆக இறைவனுக்கு பற்று இல்லை இயல்பாகவே நித்தியமுக்தகான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் பேர் நித்தியமுக்துவம் யாண்டும் விடுபட்டிருக்கிறவர்னு அர்த்தம் ஆறாவது குணம் பேரருள் உடைமை எல்லாவற்றுக்கும் அருள் புரியக்கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர் பூர்ண அனுகிரகவான் அப்படின்னு அர்த்தம் எல்லையற்ற கருணையும் எல்லையற்ற அனுகிரக சக்தியும் உடையவர் இறைவன் ஏழாவது குணம் முடிவில் ஆற்றல் உடைமை அதாவது எல்லையில்லாத சக்தி ஆற்றல் அவருக்கு இருக்கிறது அவருடைய ஆற்றலை நம்மால் வரையறுத்து கற்பனை பண்ணி சொல்ல முடியாது அனுபவித்து தான் புரிஞ்சிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் அவருடைய எல்லையில்லாத ஆற்றலை நாம் மனக்கண்ணால் அறிவுக்கண்ணால் காண்கிறோம் அதுவும் அவரிடத்தில் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு தான் அது பிழங்கும் வரம்பில் இன்பம் உடைமை இறைவனுக்கு எல்லையில்லாத ஆனந்தம் இருக்கிறது குறைவில்லாத நிறைவாக அவர் இருக்கிறார் இப்படி இறைவனுக்கு எட்டு குணங்கள் ன என்று சைவ ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அளவிலே நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாம் மேலும் கருத்துக்களை அடுத்த தொடரிலே பார்ப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் இதனுடைய பொருளை தொடர்ந்து நாம சிந்திக்கலாம்